ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் வைசாக்க மகாத்மியத்தை ஸ்காந்தபுராணத்திலிருந்து விரிவாக பார்த்துன்னு வரோம் அதிலே ஒரு சரித்திரமானதை நாரதசுவாமி சொல்கிறார் அம்பரீஷருக்கு நாம் செய்யக்கூடியதான தானத்தினுடைய பெருமையை இந்த சரித்திரம் காண்பிக்கிறது ஏன்னு தர்மசாஸ்திரத்திலே ஆகட்டும் புராணங்களிலே ஆகட்டும் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அங்கே தானம் என்கிறது சொல்லப்பட்டிருக்கு தினமும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்லேயே தானம் இருக்கு பிரம்மஜக்யம்னு நாம் தினமும் பண்ணுறோம் அந்த பிரம்மயக்கியம் சொன்ன பிறகு பிரம்மயக்கியம் பண்ணின பிறகு தத்தோய்கிஞ்சதா திசா தட்சிணா அப்படின்னு வேதம் சொல்கிறதுக்கு கடைசியில் கொஞ்சமாவது தட்சிணையை எடுத்து வச்சு கொடுக்கணும் அப்படின்னு காண்பிக்கிறது இந்த தானம் என்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது வித்யா பிரவசதோமித்திரம் வெளியூர் போகிறவனுக்கு வெளி தேசங்களுக்கு நண்பன் எது அவன் படித்த படிப்பு தான் அவனுக்கு உறுதுணையாக இருக்கும் பாரியா மித்திரம் வசிஷதா வீட்டில் இருக்கிறவனுக்கு அவனுடைய பத்னி தான் உறுதுணையாக இருப்பாள் ரோகார்த்த பிஷங் மித்திரம் வியாதி வியாதியினால் பீடிக்கப்பட்டவனுக்கு உறுதுணையாக இருப்பது எதுன்னா மருந்து தானம் மித்திரம் மரிஷ்யதா இறப்பவனுக்கு எது உறுதுணையாக அவன் பண்ணின தானம்தான் அப்படின்னு காண்பிக்கப்பட்டிருக்கு அதான் சொல்கிற பொழுது துவாவிமோ புருஷோலோகே ஸ்வர்கியோபரிதிஷ்டதா இரண்டு புருஷர்கள் எப்பொழுதுமே ஸ்வர்க்கத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அப்புறம் நரக்கம் என்கிறதே கிடையாது ரெண்டு பேர் யாருன்னா அன்னப்பிரதாதா துர்பிக்ஷே சுபிக்ஷே ஹேமவஸ்திரதா துர்பிக்ஷமான காலத்தில் ஜங்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்படும் காலத்தில் அன்னதானம் பண்ணினவன் சுபிக்ஷமாக இருக்கிற காலத்தில் ஜனங்களை சந்தோஷப்படுத்தினான் தர்மங்களை சொல்லி ஜனங்களுக்கு நல்லவைகளை பண்ணி சந்தோஷப்படுத்தினவன் இவர்கள் இரண்டு பேர்களும் சொர்க்கத்திலேயே வாசம் பண்ணுறா அவர்களுக்கு அதற்கு பிறகு நரக்கம் என்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த தானத்தினுடைய பெருமைகள் இவைகள் விரிவாக சொல்லி பிறகு நாரதசுவாமி அந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார் அந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தி சில காரியங்களை சொல்லிண்டு வரார் வைசாகே வர்ஜஜே தஷ்டவுக்தம் நக்தபோஜனம் இந்த வைசாக மாசத்தில் நக்தபோஜனம் இரவில் சாப்பிடுவது என்பது கூட ஒரு மனுஷன் இரண்டு வேலை ஒரு நாளைக்கு போஜனம் பண்ணணும்னு சாஸ்திரம் வேதம் சொல்கிறது தஸ்மாத்விரோ மனுஷே உபகிரியதே மனுஷன்னு யாருன்னா ரெண்டு வேலை சாப்பிட்றவனுக்கு மனுஷன்னு பேர் மூன்று வேலை சாப்பிட்டால் பசுன்னு பேர் அடிக்கடி சாப்பிட்டால் ராட்சசன்னு பேர் அப்படி அடிக்கடி சாப்பிட்டுண்டே இருக்கப்படாது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும்னு இப்போது டாக்டர்களே சொல்கிறாள் அவர்கள் அப்படி சாப்பிட்டுன்னு இருக்கிறதுனாலேயோ என்னமோ தெரியல ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும்னு சொல்கிறான் எத்தனை தடவை பிரஷேஜனம் பண்ணி சாப்பிட்றது அப்படி சாப்பிட்டால் ராட்சசன்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு வேலை தான் சாப்பிடணும் பகலில் ஒருவேளை ராத்திரியில் ஒருவேளை இந்த சாப்பிட்றது என்பது ஒரு தனி கலை சாப்பிட கற்றுக்கணும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குன்னு இருக்குது இந்த அறுபத்தி நான்கு கலைகளில் ஒரு தனி கலை சாப்பிட கற்றுக்கணும் சாப்படுறதுக்கே எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு வழி இருக்கு அந்த வழியில் சாப்பிட்டோமானால் நாம் சாப்பிட்ட அன்னம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதை பண்ணும் விஷமே சாப்பிட்டாலும் கூட அது நமக்கு கெடுதலை உண்டு பண்ணாது சாப்பிடக்கூடிய முறையில் சாப்பிட்டோமானால் மாற்றி சாப்பிட்டால் அது உடம்புக்கு கெடுதலை பண்ணும் ஒன்று வேணா பொழுது நாம் அன்னத்தில் நெய் அபிகாரணம் பண்ணுவாள் அந்த நெய் கலந்த அன்னத்தை சாப்பிட்டுட்டு உடனே மோர்கொழும்பு சாதம் சாப்பிடக்கூடாது நெய்யை சாப்பிட்ட உடனே மோர்கொழும்பு சாதம் சாப்பிட்டால் உடனே வாந்தி உந்துடும் நெய்யும் மோர்கொழம்பும் சேரக்கூடாது இப்படியெல்லாம் கோ ரொம்ப இனிப்பும் கசப்பும் உடனே உடனே சேரக்கூடாது அது உடம்பு அகிதத்தை உண்டு பண்ணும் இப்படியெல்லாம் சாப்பிட்றது ஒரு கலை அந்த சாப்பிட்ற கலையில் சாப்பிட்டால் ரெண்டு வேலை தான் நாம் சாப்பிடும்படியாகவே இருக்கும் நடுவில் பசியே இருக்காது அந்த அன்னமும் நன்னா ஜீர்ணமாகும் பசிக்கும் ஜீர்ணமான உடனே பசிக்கும் அப்படி மனுஷன் அப்படின்னா ரெண்டு வேலை சாப்பிடணும் அதில் இந்த வைசாக்க மாதத்தில் த்விபுக்தம் நக்தபோஜனம் ராத்திரி சாப்பாட்டை குறைச்சிக்கணும் ராத்திரியில் சாப்பிடப்படாது பத்மபத்திரே துயோபுங்கே வைசாக்கே விரதம்ஸிதா சதுபாப விநிர்முக விஷ்ணுலோகம் சீ இந்த வைசாக மாதத்தில் பத்மபத்திரத்தில் சாப்பிட்றது எல்லா விதமான பாப்பங்களையும் போக்கிடும் விஷ்ணு நம்மை அடைய செய்கிறது பத்மபத்திரம்னா தாமர இலை தாமர இலையில் போஜனம் பண்ணுறது ரொம்ப புண்ணியத்தையும் நமக்கு கொடுக்கறது இந்த மாதத்தில் ஒரு நாளையாவது நதிஸ்நானத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் நதி ஸ்நானம் துயக் குறையாது வைசாகே விஷ்ணு ஜென்மத்யார்ஜிதாத் பாபாது முச்சதே நாத்ரம்சயா ஒரு நாளைக்காவது நதி ஸ்நானம் பண்ணணும் பக்கத்தில் உள்ள நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணுறது அல்லது வீடிலே உள்ள கிணத்துலையாவது இறச்சி ஸ்நானம் பண்ணுறது எல்லா பாபங்களையும் போக்கும் என்கிறதுல சந்தேகமே இல்லை சமுதிரகதநதி சமுதிர சமுதிரக நதிஸ்நானம் குறியாத் பிராத்தர் பகோதயே சப்தஜன்மார்ஜிதை பாப்பை தற்கணாதேவமுச்சதே சமுத்திர காமினி நதிகளில் ஸ்நானம் பண்ணணும் சமுத்திர காமினி நதினா சமுத்திரத்தில் சேர்ற நதிகள் அவைகளில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது குறியாதுஷசிய ஸ்நானம் சப்தகங்காசுமானவ கோட்டிஜன்மாரிதாத் பாப்பாத் முச்சதே நாத்திரசுசயா உஷஹ்காலத்தில் காலவேளையில் இந்த சப்த கங்கைகளில் ஏதாவது ஒரு நதியில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் சப்தகங்கான்னா ஜான்ஹவி விரத்தகங்கா சா காலிந்தி சரஸ்வதி காவேரி நர்மதா வேணி சப்தகங்கா பிரகீர்த்தி தா ஜான்வி கெங்கை விருத்தகங்கை காலிந்தி சரஸ்வதி காவேரி நர்மதா வேணி இந்த ஏழு நதிகளுக்கும் சப்தகங்கான்னு பேர் இந்த ஏழு நதிகளில் ஏதாவது ஒரு நதியில் ஏதாவது ஸ்நானம் பண்ணுறதுன்னு வச்சுக்கணும் அப்படி இவைகள்லாம் இந்த வைசாக மாசத்திலே கட்டாயம் செய்ய வேண்டியதான காரியம் இதற்கு ஒரு சரித்திரம் தானத்தினுடைய பெருமையும் அதே முறையாக செய்யாததினால் வரக்கூடியதான நஷ்டத்தையும் ஒரு ராஜாவினுடைய ஒரு ஒரு வாழ்க்கையில் நடந்தது அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாரதசுவாமி ஆரம்பிக்கிற வைசாக்கே அத்வகதப்தானாம் திருஷார்த்தானாம் மகிபதே ஜலதான மக்குர்வானா இந்த வைசாக்க மாசத்தில் சிரம எந்த வஸ்து கிடைக்காமல் ஒருவன் சிரமப்படுறானோ அந்த வஸ்துவை அவனுக்கு கொடுக்கணும் பசிச்சவனுக்கு அன்னம் கொடுப்பது ஜலதானம் ரொம்ப விசேஷம் அதைதான் பிரபாதானம்னு முதல்ல பார்த்தோம் தண்ணீர் பந்தல் வைப்பது இந்த தண்ணீர்தானம் என்கிறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் இவைகளே ஒரு ராஜாவினுடைய சரித்திரம் சொல்கிறது கேழு அத்தேவோதாகரம் தீமம் புராதனம் விப்ரஸ்ய கிரக கோதாயாக சம்பாதம் பரமாத்புதம் ஒரு உதாரணமாக ஒரு இத்திஹாசமானது சொல்லப்படுறது அதாவது ஒரு விப்ரனுக்கும் ஒரு சின்ன பக்ஷிக்கும் நடந்த சம்பாதம் அது அந்த சரித்திரத்தை நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிற அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்